இவர் தமிழில் விருத்தங்கள் பாடியிருக்கார் பிள்ளை தமிழ் பாடியிருக்கு சமஸ்கிருத ஸ்லோகங்கள் பாடியிருக்கு எல்லா மூர்த்திகளை பத்தி பாடியிருக்காரு அதில் ஒரு மூர்த்தியை பத்தி பாட்டோம் ஒரு விஷயம் அரசு சொல்லிட்டு மேலே மங்களம் போடுவோம் எல்லாருக்கும் ஒரு முருகனுக்கு தெரிஞ்சது ஆறு படை வீடு சிக்ஸ் பிளேசஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன் பார் முருகன் முருகன் சுப்பிரமணியன் தமிழ்நாட்டு தெய்வம் முருகன் ஆறு படவீடு சேர்த்து ஏழு படவீடு படவீடு ஆறு படவீட சேர்த்து என்னோட கிரதையும் சேர்த்துக்கு ஒரு ஏழு படவீடு இதை பார்த்துக்கோ ஆழ்வார் பாடன வந்து திருவேங்கடமையின் திருமலையில வெங்கடாச்சலபதிக்கு மலையிலே கல்லுல ஒரு படியா இருந்தா அடியா இருக்கிறேன் ஒரு பாடு பண்ண புல்லுனாக்க புல்லாய் ஒரு புல்ல இருந்தா வரும்போது கால் படும் அப்ப கால் பட்டா எல்லாம் வளர்ந்துடும் ரொம்ப டேஞ்சரஸ் இல்லையா கால் பட்டா எல்லாம் வளர்ந்துடும் மகாபலி கால்பட்டு கீழே போனா அவனு அவனுக்கு விசாரத்தி அவனுக்கு நை காப்பி செக்யூரிட்டி பரம மகாவிஷ்ணு மகாபலிக்கு வந்து பகவான் கால்பட்டு வளர்ந்துடும் ஒரு மேடையாயிடும் அப்ப அதுல கிருஷ்ணன் உட்காருவோம் புளூட்டு வாசிப்பான் அப்ப எல்லா கோபிகளும் வருவா பெரிய மேடமாக அந்த ராச நடக்கும் இப்படி மேல மேல போயி தான் இப்படி ஒரு வர்ணனையெல்லாம் இருக்கு அப்புறம் வந்து தாமரை பூ தண்ணீர் இப்படி புக் பண்ணணும் லோட்டஸ் ப்ரஜர் ஒரு மண் சவறு மண் சவரன் நம்ம உடம்புக்கு பேர் சரியிடம் பேர் அதுக்கு சம்ஸ்கிருத்த விக்கிரகம் சீரிய தேதியும் சரியிடணும் இப்படி இடிஞ்சிட்டே இருக்கு டெய்லிண்டர் நம்ம கிழிச்சிடணும் ஹோட்டல் இல்ல எவ்ரிடே இல்லையா அர்த்தம் ஒரு குட்டிச்சுவர் மண் சிவன் இருக்கு கோபிக்கு வைக்கல இந்த கோபி பார்த்துட்டே இருக்கும்போது மேலே ஒரு தாமரைப்பு வந்ததா இரண்டாவது ஆகாச தாமரை வருமா தண்ணீர் தானே வரும்னு நினைச்சாங்க அப்ப அங்கேன்னு பார்த்தா ரெண்டு தாமரைப்பு இருக்கு அதன் மயில் பீதி தெரிஞ்சது அப்ப கிருஷ்ணன் கை இப்படி வச்ச தாமரை இப்படி ஒரு அபிப்பிராயம் மானச சஞ்சரே பிரம்மணின்னு பாடுறது அடுத்த சலனத்துல மனசிக்கு பிஞ்ச அலங்கரித்த கிருஷ்ணனுடைய மயில் பெரிய பிரம்மணி மான சஞ்சரியல் பாடினா அப்படியே ஸ்ரீகிருஷ்ணன் பரிபூர்ண அவதாரம்னு அதை காட்டிலும் பரிபூர்ணமா அவதாரம் கிடையாது